வாதிருீப் ஜீவாத்தேய <blossoming> श्रवणादिदीप्ता जीवसर्वला स्वर्णव दोतते स्वयं इन ज्ञानाग्नियर्रुक याग्न चल ज्ञान कण्रेन पड़नों அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் இப்போ தங்கம் இருக்குது நம்ம எல்லோரும் கழுத்துலையும் கையிலேயும் போட்டுருக்கோம் தங்கம் இந்த தங்கம் இந்த தங்கம் வந்து பூமியில் இருக்கிற உலோகங்களில் ஒன்று இப்போ தான் யாரோ ஒரு சாமியார் சொன்னார் சொல்லி தோண்டி பார்த்து இல்லைன்ட்டாங்க ஆமாம் இது ஒரு சாமியார் சொன்னார் ஏதோ ஆயிரம் டன் இருக்குது ஏதோ ஒரு கோட்டைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டும் பாவம் நம்பி அவர் தொல்பொருள் இலாக்கா இல்லாக்கம் இப்போல்லாம் என்னெல்லாமோ சாமான்கள்லாம் இருக்குது சேட்டலைட்டு படம் பிடிச்சிடும் இருந்தால் என்ன இதுவாக சர்வசாதாரணம் சேட்டலைட் படம் பிடிச்சி எத்தனை இடத்துல வைரம் இருக்குன்னா தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா அதுதான் இதுதான் நமக்கு வேலையே சேட்டிலைட் வந்து என்னென்னாலும் படம் பிடிக்கும் இப்போ இந்த சாமியார் சொன்னார் சொல்லி தங்கத்தை எடுத்து ட்ரை பண்ணாங்க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 அழுக்கோட இருக்குது ஆனால் இது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆத்மார்ப்பண ஸ்துதி ஆத்மபோதம் தத்துவபோதம் ஏகப்பட்ட பாடம் திருக்குறள் எல்லாம் பண்ணி பண்ணி என்ன பண்ண வேண்டியிருக்கு கழுவிட்டு போனால் சாமியார் ஊருக்கு போனோன்னு திரும்ப ஒட்டினுட்றது வர வேண்டியது அவங்கள சொல்லலை நீங்களாம் சும்மா ஒரு இது க்ளாஸ் சாமியாருக்கே பாடம் நடத்தலன்னா ஒட்டிக்கும் என்னன்னா இதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இந்த யானையை பார்த்திங்கன்னா அருமையாக குளிப்பாட்டி நிறுத்தினீங்கன்னா அது அப்படியே இந்த ச இந்த இதுக்குள்ளெல்லாம் மண்ணை தேடும் நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த கல் போட்டிருக்காங்கல்ல அந்த கல் இடுக்கக்குள்ளே மண் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளேருந்து அது உறிஞ்சு அது மேலே போட்டுக்கும் அது அதுக்கு எதுவும் அரிக்கிறது பாவம் போட்டு அது மாதிரி இந்த ஜீவாத்மா தங்கமான ஞானத்தங்கமான இந்த ஜீவாத்மா என்னாகிறதுனா நிறைய ஏகப்பட்ட இமோஷன் அது இதுன்னு சொல்லி அழுக்காக இருக்குது அதை என்ன பண்ணுறது இப்படி படித்து படித்து படித்து படித்து ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா தெரியலை ஒரே ஜென்மாக போகிறன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதில் இது பண்ணி பண்ணி இதாகிறது என்ன பண்ணால் பண்ணி மரணம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி விடாமல் இதை பண்ணின் இருக்கு பண்ண அப்புறம் எல்லா அழுக்கும் போய் நான் அப்படியே ஸ்வர்ணவது சுவர்ண ஜோதி வேதம் சொல்கிறது சுர்ணங்க பரிவேத வேதம் இந்திரசியாத்மான அஹ அஹம் ஸ்வர்ணோ சுர்ண ஜோதிஹி சுர்ணோகம் அப்படி ஆஹ்றான அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது அதாவது ஞானங்கிற அக்னி ஞானம்ங்கிற அக்னியில் இந்த ஜீன்கிற தத்தை போட்டு அ அடிக்கடி இந்த அதாவது என்ன பண்ணுவாங்க கோல்டை வந்து நெருப்பில் போடுவாங்க நெருப்பில் போட்டு அதை வந்து அதை அப்படியே அது ஷைன் பண்ண வெளியில் வரணும் இல்லையா அதோடய அழுக்கெல்லாம் போய் அதுக்காக போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படி தூண்டின்ண்டே இருக்கணும் சும்மா உள்ள போட்டுட்டு அந்த பக்கம் போய் செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதை அடிக்கடி அதை இப்படி இப்படி எல்லாம் பண்ண இப்படி நம்ம தோசையை போட்டுட்டு சும்மா விட்டு எந்த பக்கம் போயிட முடியுமா அப்புறம் அவ்வளோதான் புகஞ்சிடும் அதனால் அது இப்படி இப்படி திரும்ப திரும்ப போடணுங்கிற மாதிரி இதை தூண்டிக்கின்றே இருக்கணும் தூண்டிகிண்டே இருக்கணும் அப்படி பண்ணினால் என்னாகிறதுனா அழுக்கல்லாம் போய் இதாகிறதுங்கிறது சுழவர் வரணும் அதாவது அனைத்து மாசுகளோடும் கூடிய ஜீவனை ஞானம் என்னும் நெருப்பில் வச்சு விடாமல் இப்போ நான் இந்த பஞ்சதை அடுத்து முடிஞ்ச உடனே என்னென்ன பஞ்சதசி கிளாஸ் அடுத்ததுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ ஸ்ரவணாதிபிகி உத்தீப்தகா ஸ்ரவணாதிபிகின்னு அந்த அர்த்தம் ஸ்ரவண மனந நிதித்தியாசன ஆதிபிக கூடாது திரும்பவும் ஆதிபிகி போட்டால் அப்புறம் ஆதிபிகிக்கு அப்புறம் எங்கே போகிறது ஆஹா ஸ்ரவண மனந நிதித்தியாசனேன ஸ்ரவண மனன நிதித்தியாசனை ஆதி போட்டதுனால மனநிதித்தியாசனத்தை சேர்த்துக்கணும் ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்களால் உத்தீப்தகன அர்த்தம் தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு நெருப்பு என்னது ஞானம் தூன்றது என்னது ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அதனால் என்னாகிறது ஜீவ சர்வமலான் முக்தஹா ஜீவங்கிறதே ஒரு மலந்தான் ஜீவ சர்வமலான் முக்தஹா ஜீவோ பிரம்மைவ ாபரா ஜீவன்கிறதே ஒரு மலம்தான் அகம் ஜீவோஸ்மிங்கிறது வந்து அழுக்கு தான் ஒரு இன்டிவிஜுவாலிட்டிங்கிறதே ஒரு மாசு தான் ஆ ஸ்ரவணாதிபி சர்வமலாத்து முக்தா சர்வமலாத்து முக்த ஸ்வர்ணவத்து தியோததே தங்கத்தைப் போல ஸ்வர்ணத்தை போல பிரகாஷிக்கிறான் எப்படின்னா தங்கம் தானே விளங்கு பிரகாசிப்பதைப் போல ஸ்வஜம் பிரகாசத்தே நம்ம என்ன பண்ணோம் தங்கத்தில் இருக்கிற அழுக்கத்தான் நீக்கினோம் அது மாதிரி எங்கிட்ட இருக்கிற தவறான கருத்துக்களைத்தான் நீக்கிறோமே தவிர ஒன்றும் புதுஷாக உற்பத்தி பண்ணலை அகம் சுத்த சைதன்ய ஸ்வரூபம் அறியாமையினால் என் மேலே ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிற தவறான கருத்துக்களை நான் நீக்கிவிடுறேன் நான் மாத்திரமில்லை என்னுடைய க தவறான என்னை பற்றி நான் தவறான கருத்துக்களை நீக்கிற போதே நான் யாரெல்லாம் அனு பார்க்குறேனோ பழகிறேனோ அவங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தையும் நீக்கி விடுறேன் இந்த பிரபஞ்சத்தை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை நான் நீக்கிவிடுறேன் ஸ்வயம் தியோதத்தே தானே பிரகாசிக்கிறது ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஞானாக்னி பரிதாபிதா ஸ்ரவாதிபீப் சர்வலாத் முக்தீவர்ணவத்து ஸ்வயம் द्योतते. ரொம்ப சிம்பிள் தான் அண்மயம் எல்லாம் கடினம் கிடையாது சரி